சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குரு கிருப்பையா கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தாம் அந்த யஜபத்னிகள் கோபிகைகள் ரெண்டு ரெண்டு பக்கம் அப்படி பார்த்தா யஜ்ஞபத் கோபிகைகளாவது பதினோரு வருஷம் கூடவே இருந்திருக்கார்கள் அவன் கண்ணனங்க இருந்த வரைக்கும் யஜ்ஞபத்திகள் காதால் கேட்டது ஒரு திரவ தரிசனம் பண்ணால் திரும்பி போயாச்சு அவர் கண்ணனை அழகாக மடக்கி போட்டார் இல்லையா அவர்களுக்கு வேத ஞானம் தெரியும் நச்சப்புனராவர்த்திர நசப்புனராவர்த்திர சொல்லப்படுது அதாவது பகவானை அடைந்த பிறகு திரும்பி இந்த சம்சார லோகத்திற்கு வருவது இல்லை இது வேறும் சொல்கிறது இல்லையா அதுக்கு புறம்பாக நீ பண்டிகப்பா அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறார் பகவான் கோலப்படாதீங்கோ நீங்கள் வந்து கரெக்டாக போங்கோ எங்கிட்ட திடமாக மனசை செலுத்தி சீக்கிரம் எங்கிட்ட வந்து சேர்ந்து வைக்கிறீங்க உங்களுடைய பதிகள்லாம் காத்திருந்துருக்கார்கள் அந்த யஜ்ஜத்தை முடிக்கணும் அதனால் நீங்கள் போங்கோன்னு சொல்லி சொன்னப்போ அதே மாதிரி அவர்கள் வந்தார்கள் பகவான் வந்து எல்லோருக்கும் சாப்பிட வச்சு தன்னுடைய இந்த ஒரு ஸ்லோகம் தான் அழகான விஷயம் தன்னுடைய ரூபம் ரூப அழகு பேச்சு அதில் இருக்கக்கூடிய அழகு அவன் செய்யக்கூடிய கர்மாக்கள் அதாவது லீலைகளுடைய அழகு இதனால் அவனும் ஆனந்தித்து விளையாட்டாக மனுஷ வேஷம் போட்டு வந்திருக்கக்கூடிய கண்ணன் மனுஷலோக்கத்தில் இருக்கக்கூடிய செயல்களை வந்து மனுஷன் மாதிரியே எல்லாத்தையும் அந்த நடத்தி எல்லாருக்கும் பசுக்களாகட்டும் கண்ணுக்கள் கண்ணுக்குட்டிகளாகட்டும் கோபர்களாகட்டும் கோபிகைகளாகட்டும் நந்தகோபரேஸ்வர் அப்படி எல்லாருக்கும் அந்த ஆனந்தத்தை ஏற்படுத்தினான் அப்போது எல்லாரும் அந்த பிரம்மானந்தத்தை அனுபவித்தார்கள் தராச்சரங்கள் எல்லாம் அனுபவிச்சிடும் அதுதான் அந்த விஷயம் அப்போது அதாவது பிரம்மானந்தத்தை கிருஷ்ணானந்தத்தை அனுபவிக்கார்கள் யாரும் இல்லை எந்த சரமோ சரமோ அப்படி இருந்துருந்தால் இந்த ஒரு ஸ்லோகத்தை காமிக்கிறார் இந்த பிராமணர்களும் இப்படிப்பட்ட மனுஷ வேகத்தில் வந்த லோக லோகத்துக்கு ஈஸ்வராக இருக்கிறார்கள் இந்த பலராமனும் கிருஷ்ணனும் அவர்கள் வந்து என்ன கேட்டார்கள் அண்ணன் தானே கேட்டார்கள் நம்ம வந்து கொடுக்காமல் பண்ணிட்டோமே வாய முடின்னு இருந்துட்டோமே அப்படின்னு செஞ்ச குற்றத்தை வச்சு ஒரு தோஷம் குற்றம் அதை வச்சு நினச்சி நினச்சி வருத்தப்பட்டார்கள் அவர்களே வெறுத்து கொண்டார்கள் என்ன பண்ணுறது அதாவது கர்மாக்கள் பண்ற ரொம்ப ஈடுபட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஸ்லிப்பெல்லாம் ஆகும் அதாவது யஜ பத்னிகள் பரம சகிகள் அந்த பத்திகையை விட்டு கொஞ்சம் கூட நகரமாட்டார் பரமாத்மா கிருஷ்ணன் வந்திருக்கான் அப்படிங்கிறதுனால அவர்கள் எல்லாவற்றையும் தள்ளி விட்டு வந்தார்கள் அதனால் இந்த லௌகீகமான உலக நடவடிக்கைக்கும் சாதாரணமான ஆச்சாரத்தில் இருக்கக்கூடிய அவர்கள்னால் அதை தாண்டி அப்பால் பட்ட கண்ணண்ட்ட அந்த பிரேம பக்தியும் திருடமான பக்தியும் பக்தி இல்லாத தங்களை பற்றியும் ரெண்டையும் அப்படி இது கம்பேர் பண்ணி பார்த்தேன் கம்பேர் கான்ட்ராஸ்ட் மாதிரி பார்த்து சீர்தூக்கி பார்த்து வருத்தப்பட்டு அவர்களையே தங்களையே நொந்து கொண்டார்கள் ரொம்ப நொந்து கொண்ட ஐயோ தப்பன் போ மேல மூலத்தை சேவிப்போம் பூர்வார்த்தம் இருபத்தி மூணாவத்தியாயம் முப்பத்தி ஒன்பதிலிருந்து மேல பார்ப்போம் திக்ஜென்ம நிறுவாம் திக் புரதம் திக் பகுக்யதாம் திக் குலம் திக்ரத கிரியாதாட்சம் விமுகா ஏத்ஷஜேம் திக் ஜென்ம நிறுவம் திக் புரதம் திக் முனம் பகவோ மாய யோகினா மோகி யுரவோ திரு भगवतो माजा नाम अपि வாகியமே நூன மாய யோகிநி மோகி யுரவோ நூ முமேஜி நீ அிருஷ்ணே ஜுரோர்தோன் மத்தியுப்பி அோபிரீ அப்பே ஜுரோரம் மருத்து தாம் ஜிஜாசம் நவசோரோத்மீமாசம் நிறைய நாசா டுஜாத்தோ நசோகுவீ தோோனாத்மீமாச நௌச்சம் நிறைய அி உத்தம்லோக்கே கிருஷ்ணே யோகேஸ்வரேஸ்வரே பகிதான அப்பாதிம்தமோகே கிருஷ்ணே யோகேஸ்வரேஸ்வரே பத்தான அஸ்மாக்கம் அம்ாதிமூா பிரமத் ஹயம் அஹோ நான் மாறையோப்பை கிளாதி நமூா் பிரமத்தம் கேம் अहो न आयास गोपवाक्य पूर्णकाम कैवल्याद्याशिषा पते ईशितो कि ईश सेत विडंबनम अूर्णकाम से कवल्याशिषा पते हैं ईशितई कि अस्म ईश सेबनम श्लोकम मरवड़ी पार्पोम இந்த மூலத்தை சேவிப்போம் தசமஸ்கந்தம் பூர்வாரதி இருபத்தி மூணு இதில் சில ஒற்றுமைகள் அதுதான் பார்த்துது அதாவது யஜ பத்னிகளுக்கு நடந்து கொண்டதும் இந்த ராசலேலைக்கு வரபோது கோபிகைகளிட்ட நடந்து கொண்டதும் ஒரே மாதிரி இருக்கிறது அந்த சில ஒற்றுமைகள் பார்த்தோம் இவர்களெல்லாம் ராசலீல இல்லை அதுவும் இல்லை ஆனால் இவ்வளோ பரம பத்திவிரத்தைகள் அந்த பத்தியினுடைய இதை விட்டு கொஞ்சம் கூட நாராதவர் ஆனால் கிருஷ்ணன் பக்தி அத்தியந்தம் பிரேம பக்தி கொண்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அதனால அவர்களை திருப்பி அனுப்பிச்சான் பகவான் பண்ணார் திக் ஜென்ம நத்ருவத்தை வித்யாம் திக் புரதம் திக் ஜென்ம நகா திருபதி வித்யாம் திக் குர்தம் திக் பிரதம் திக் பகுஜாதாம் திக் குலம் திக் கிரியாதம் அப்படி சொல்றது இந்த திக் தங்களையே திக்காரம் பண்ணி அப்படின்னு தங்களையே ரொம்ப வெறுத்தெண்டு கோபித்து கொண்டார்கள் தங்களையே அம்மா என்ன பண்றது வேற வழி இல்லை நூனம் பகவத்தோ மாயாம் மாயினாம் அப்பி யோகினாமப்பி மோகினி எத் பயம் குரவோ ரீணாம் சுவார்த்தே துஜா நூனம் பகவத்தோ மாயாம் யோகினாமப்பி மோகினி எத் பயம் குரவோ मुख्यामे दिजा अहोपिर अगदघुरोम यो विध्य मृत्युपाशा गृहा अहोपचिरीण अे जगदु भावं यो विध्यन्नुपाशा गृहा ना दुजाति संस्कार न निभासो गुरावसा दुजाति संस्कार न வோனாத்மீமா நோச்சம் நிறைய நாசம் டுஜாதிவீ தமீமாசா நோச்சம் நிறைய அப்படி உத்தமஸ்லோகே கிருஷ்ணே யோகேஸ்வரே பிடா நகம் ஹம்மியுமோகே கிருஷ்ணே யோகேஸ்வரே பிதடாச்சாஸ்மா ஹம்ம நமூாா பிரமத்தம் ககேேஹோஸ் சாாதி நமூான பிரமத்தம் ககேஹோஸ் மாறைய உபவியை சாபவிய சாங்க அநா பூர்ணகா கைவலியாசிஷாம் பதே ஈஷிதீஷியை விடம்பனம் அந்யா பூர்ணகா கைவலியாசிஷாம் பதே ஈஷி கிமஸ்மாஷியம் நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் அர்த்தம் விளக்கத்தை பார்ப்போம் என்ன சொல்கிறார் சுகபிரமணிகள் பார்ப்போம் தங்களையே நொந்து கொண்டார்கள் பிராமணர்கள் பெரியவர்கள் ஞானிகள் விஷயம் தெரிஞ்சவர்கள் வித்யா வித்வான்கள் பண்டிதர்கள் கர்பா கரெக்டாக பண்ணக்கூடியவர்கள் இருந்தாலும் அந்த பக்தி அது வந்து கடைசியில் தான் பக்தி வரணும் ஞானம் வரட்டு ஞானம் இருந்தாலும் போகாது அதாவது பக்திங்கிறது கர்மாவோடையும் சேரணும் ஞானத்தோடையும் சேரணும் ரெண்டோடையும் சேரக்கூடும் சேரணும் இல்லைன்னா அது வரட்டு கர்மாக்களாக போயிடும் வறட்டு ஞானமாக போதும் அது பசையோட இருக்காப்புல இருக்கும் ஈரத்தோடு இருக்காப்புல இருக்கும் மனசு மற்ற இதெல்லாம் கசிஞ்சு அப்படி ஆர்திரமாக இருக்கிறாப்புல இருக்கும் அப்போ தான் அது வந்து பலனை கொடுத்து அல்டிமேட்டு ரிசல்ட் என்ன அல்டிமேட்டு நமக்கு வேண்டிய ஒரு பலன் என்ன பகவத் பரப்பிராப்தி அதுக்கு வந்து ஏத்துவாக இருக்கும் அப்போது தங்களே நின்று அப்படிப்பட்ட நம்முடைய சுக்கர சோனிய சம்பந்தத்தால் ஏற்பட்டதும் உபநயன சம்ஸ்காரத்தால் ஏற்பட்டதும் மந்திர தீட்சையால் ஏற்பட்டதுமான ஜென்மத்தை அதான் திருவருத்தி அதாவது அம்மா அப்பாவுக்கு பிறக்கக்கூடிய ஜென்மா ஒரு ஜென்மா அப்புறம் உபநயன சம்ஸ்காரத்தால் அடையிறது ரெண்டாவது ஜென்மா அப்புறம் மந்திர தீட்சை அடைந்து யாகங்கள் பண்றதுனால வருது இந்த தீட்சால மூணாவது ஜென்மம் அதனால்தான் திருவத்தி ஜென்மம் மூணு விதத்துல ஜென்மம் அப்படி இருக்கக்கூடிய வே அப்படியெல்லாம் ஜென்மத்தை பார்த்து வேத வித்தியெல்லாம் இருக்கு அது என்ன பிரயோஜனம் திக்கு திக்கா ரொம்ப ச என்ன பிரயோஜனம் அப்படி வெறுத்தாப்புற பிரம்மச்சரித்த சுடு அவருக்கு இருக்கக்கூடிய ஞானத்தின் சுடு குலத்தையும் சுடு கர்மாக்களை அனுஷ்டிக்கக்கூடிய தர்த்த கர்மாக்களை அனுஷ்டிக்க முன்னபடியான அந்த ஒரு லாகவம் ஒரு திறமை அதனுடைய ஒரு ஒரு சாமர்த்தியம் அதையும் சூடும் எந்த நாம் வந்து இந்திரியங்களால் ஏற்படக்கூடிய ஞானத்திற்கும் விஷயமல்லாத பகவான்கிட்ட பராமுகர்களாக இருந்துட்டோமே ஆமாம் அதாவது எதோ அப்பிராப்தி மனசாசகம் வாசோ அப்பிராப்தி வாக்குகளுக்கும் இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் எட்டாதவன் அந்த பரமாத்மா அப்போ இவருக்கு இந்திரியங்களுக்கு விஷயமாக மாட்டான் மனத்துக்கு விஷயமாக மாட்டான் புத்தி சித்தத்துக்கு விஷயமாக மாட்டான் வாக்குக்கு விஷயமாக மாட்டான் அப்படி அப்படி ஆகாத அந்த ஈவன் ஞானத்திற்கே விஷயமாகாத இருக்கக்கூடிய பகவான்கிட்ட நம்ம பராமுகமாக இருந்துட்டோமே அப்படின்னு அவர்கள் வந்து நொந்து கொண்டார் சே என்ன பிரயோஜனம் அப்படின்னு அதுதான் அந்த சேங்கிறது தான் இந்த திக்கு அது சொன்னாதான் அந்த சொன்னாதான் அது புரியும் அவ்வளோதான் அப்போது பகவானுடைய மாயானது கர்மயோகிகளும் சரி அட்டாங்க யோகிகளும் சரியும் எல்லோரையுமே மோகமடைய செய்கிறது அப்போ யோகிகளையும் மோகமடைய செய்கிறது நிச்சயம் சிறந்தே மிக ஏன்னா நம் மனுஷர்களுக்கெல்லாம் குருக்களாக மனுஷர் சாதாரண மனுஷர்களுக்கெல்லாம் குருக்களாக இருக்கும் குருவகா ஆமாம் அப்படி தான் அதான் பூமி தேவாக நான் அவங்களுக்கு சொல்லி நமஸ்காரம் பண்ணார் இல்லையா அப்படி இருந்தாலும் நம்முடைய முக்கியமான பிரயோஜனம் தான் அதுதான் முன்னாடி சொன்னால் முக்கியமான பிரயோஜனம் பகவத்தையும் பரப்பிராப்தி அந்த பகவத் பரப்பிராப்தியை அடைவதெல்லாம் நம்ம அப்படி மிஸ் பண்ணிட்டோமே கடைசியில் அதனால் சொன்னால் இந்த இது வந்து ஒரு விசேஷமான ஒரு பாயிண்ட்டே கீ பாயிண்ட்டு ரொம்ப தெரிஞ்சுக்கொண்டிருக்கு கர்மாக்கள் செய்தே ஆகணும் சன்னியாசம் வாங்குவ ஒரு வரைக்கும் அல்லது இந்த வஸ்திரம் காவி வஸ்திரமாக ஆகிற வரைக்கும் கர்ணமாக்கள் செய்திடாமணும் அதே மாதிரி ஞானம் கண்டிப்பாக அடைய வேண்டியதான் அப்போது இந்த ஞானம் எந்த ஞானமாக இருக்கணும்னா ஞான விஜான சம்பந்தனாக இருக்கணும் அது வந்து அனுபவ ஜானமாக இருக்கணும் ரெண்டிலேயுமே பக்தி போகணும் ரெண்டிலையும் பக்தி இல்லாமல் கர்மா கர்மாக்களோட பக்தி ஆர் பக்தியோட கர்மா பக்தியோட ஞானம் இருந்தா அது பரிமளிக்கும் அது நம்முடைய அந்த முக்கியமான பிரயோ பிரயோகத்தையும் அடைவதற்கு அனுகூலமா இருக்கும் அடைய முடியும் ஆச்சரியம் பாருங்க நட ஆச்சரியமா இருக்கு ஸ்திரீகளுக்கு கூட லோக லோகத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவான கிருஷ்ணன்ட்ட இப்படிப்பட்ட ஏற்பட்டேன் கொஞ்சம் கூட குறையாத குன்றாத திடமான அழிவில்லாத பக்தியை பாருங்களேன் இந்த பக்தியானது கிரகங்கிற பேர் கொண்ட நம்முடைய பாசங்கள் எம கூட அறுத்து கொடுத்தேன் அந்த பாசங்கள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டாருங்க போனார்கள் அதனால் அறுத்துக்கிறேன் இந்த ஸ்திரீகளுக்கு பிராமணுக்கு உண்டான உப்பநம்ஸ்காரம் நடக்கலை பிரா பிரம்மச்சாரிய தர்மமான குருகுலவாசம் இல்லை வானப்பிரஸ்தர்மமாக தபஸ் இல்லை நியாசி தர்மமான ஆத்மவிச்சாரம் இல்லை சாதாரண தர்மமான சௌச்சம் கூட இருக்கிறது அது சௌச்சம்னா அவர்களுக்கு இயற்கையாக இயற்கை கொடுத்த சௌச்சம் அது இல்லை அப்போ கிரகஸ்தர்மங்களான சந்தியாவந்தனம் அக்னிஹோத்திரம் போன்ற சுபகர்மாக்களும் இல்லை அப்படி இருந்தும் அப்படிப்பட்ட அஜானத்தை நீக்கக்கூடிய அறியாமையை நீக்கக்கூடியும் நம்முடைய மாயை நீக்கக்கூடிய கீர்த்தி கொண்டவனானும் யோகேஸ்வரும் சேவிக்க துறந்தவன அப்படிப்பட்ட கிருஷ்ணன் இப்படிப்பட்ட ஒரு திடமான பக்தி ஏற்பட்டதேன் அதுவும் பிரேம பக்தி ஏற்பட்டது அதுவும் திடமான பிரேம பக்தி அனநியம் ஏகா பக்தி ஏற்பட்டது அப்படி சொன்னால் சம்ஸ்காராதிகளை இவ்வளவு இருந்தும் நமக்கு அவ்வளோ பக்தி ஏற்படாது எப்படியும் நமக்கு வந்து பிராமணருக்கு உண்டான உபநய சம்ஸ்காரம் பிராமணன் அம்மா அப்பாவுக்கு பிறந்தது பிராமணருக்குண்டான உபநய சம்ஸ்காரம் பிரம்மச்சாரியர்மம் குருகுலவாசம் அப்புறம் வந்து சன்னியாசிகள் இதையும் கிரகத்தில் செய்யக்கூடிய தர்மங்களான எல்லா விதமான கர்மாக்கள் சுபகர்மாக்கள் சௌச்சம் இப்படி எல்லாம் தபஸ் ஆத்மீசாரம் இப்படி எல்லாமே இருந்தும் நமக்கு பக்தி அப்படி ஏற்படலையே அப்படி அப்போது கிரகத்தர்கள் இருக்கக்கூடிய இருக்கிறவர்களையும் ஆசையால் மயக்கம் அடைந்து மோகமடைந்து அப்படியே குழம்பி போய் நம்முடைய புருஷார்த்தம் அடைவதில் அதாவது தர்ம அர்த்த காம மோட்சம் மோட்சத்தை அடைவதில் ஏமாந்து போயிட்டோமே மூடர்கள் ஆகிட்டோமே முட்டார்கள் ஆகிட்டோம் நமக்கு வந்து இந்த சாதுரங்களுக்கும் சரண்ய பகவான் கோபர்களுக்கு வாக்கியங்களை கொடுத்து எல்லா விதமான ஆசைகளும் நிறைந்து வருகிறது அதாவது கிடையாது மோட்சம் போன்ற பல கல மோக் போன்ற கைவல்யம் அப்பவர்க்கம் சொல்லப்பட்ட பழத்தை கொடுக்கூடியவான் அந்த பகவான் பரமாத்மாட்டு அடக்கியால திறந்தவர்கள் நம்மளால் என்ன பிரயோஜனம் நம்ம வந்து அப்படிப்பட்ட சர்வேஸ்வனுக்கு இது அண்ணன் நம்மள்கிட்ட வந்து கேட்டார் அதே ஒரு விளையாட்டு வச்சேன் விளையாட்டு அதில் வந்து திரஸ்காரம் பண்ணுறாப்புலாம் ஆயிட்டோமே அப்படி விட்டுட்டோமே அப்படி அவர்கள் லட்சுமணன் நொந்து கொண்டார்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள் அவர்களே வருத்தப்பட்டார்கள் பசாாத்தாபப்பட்டார் அதுதான் விஷயம் மறுபடியும் விரமா பார்த்தா பகவான் கிருஷ்ணன் அந்த ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடிய பிராமண ஸ்திரீகள் எஜ்ஜபத்திகள் இருக்கக்கூடிய லௌகிகமான ஒரு நடவடிக்கைக்கு லௌகிகமான ஒரு நடத்தை நடவடிக்கை அவர்களுடைய பாவங்களை தாண்டி இருக்கக்கூடிய பக்தி அது பக்தி இல்லாத தங்களையும் அப்படி கம்பேர் கான்ட்ராஸ்ட் மாதிரி திருச்சி பார்த்து தூய் தூக்கி பார்த்து வருத்தப்பட்டு தங்களையும் நொந்து கொண்டார்கள் சேன் தங்களை வருத்தப்பட்டார்கள் மூணு விதமான ஜென்மா இருக்கு அதுதான் என்ன சுக்ல சோண்டித்த சம்பந்தத்தால் உயர்ந்த மனு மனுஷப்பிறமி அதாவது பிராமண அம்மா பிராமண அப்பாவுக்கு பிறந்த ஒரு உயர்ந்த மனுஷப்பிறமி உப்பதையனுங்கிற சம்ஸ்காரத்தால் செய்து கொண்டு காயத்ரி மந்திர தீட்சிதை வந்தப்புறம் வரக்கூடிய பிராமணர்கள் ஆனக்கூடிய ரெண்டாவது பிரமி மூணாவது வேதங்களை கற்றுக்கொண்டு யானம் பண்ணி யஜ்ய யாகங்கள் பண்றதுனால மூணாவது தீட்ச தீட்சை பண்றது மூணாவது பிறவை அப்படி மூன்று பிறவைகளும் இருந்து அப்படி அத்தனையுமே வீணா போயிருத்தேன் நம்ம படித்த படிப்பு வீணா போயிருத்தேன் நம்ம அனுஷ்டானம் பண்ண விரத்தெல்லாம் பிரயோஜனெல்லாம் போயிடுத்தேன் ரொம்ப படித்தோமே என்ன பிரயோஜனம் என்ன லாபம் உயர்ந்த குடி பிறப்பும் உயர்ந்த வம்சத்தில் பிறந்தோம் வேரங்கள் சொல்லக்கூடிய கர்ம காண்டங்களில் எல்லா விதமான நிகரில்லாத ஒரு சாமர்த்தியம் திறமை இருந்தது எல்லாம் வீணாக போயிடுத்தேன் ஏன்னா இந்திரியங்களுக்கு மனசுக்கு புத்திக்கு எட்டார அந்த கிருஷ்ணனை நமக்கு ஹிருதயம் போகலையே அப்போது எதுவுமே இருந்தாலும் என்ன சாமர்த்தியம் திறமை இருந்தாலும் பகவத்பக்தி இல்லைன்னா அந்த பிறவி வேணும் அதனால நாம சங்கேத்தின பத்தி சொல்ல போதும் சண்டாளன் வந்து கிருஷ்ண அந்த பகவத்நாமாவை சொன்னாலே அவன் வந்து உயர்வாக கருதப்படுகிறான்னு சொல்லப்படுதில்லையே அந்த இடத்துல அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறார்கள் அப்போது பகவானுடைய மாயை வந்து மனசை அடக்கிய யோகிகளையும் சரி அப்புறம் மற்ற யோகேஸ்வரர்களையும் சரி பக்தர்கள் மற்ற ஞானிகளையும் எல்லாரையும் நில கொலை ஞானி நாமபி ஜேதாம்சி தேவி பக்தீச பராதா கிருஷ்ண மோகாய மாயா பிரயச்சன் எப்படின்னு அந்த சப்த ஸ்லோகியில் ஒரு ஒரு ஸ்லோகம் உண்டு இது ரொம்ப விசாரம் அதுதான் பகவானுடைய சங்கல்பம் பல விஷயங்கள் அதுல இருக்கு அதை பற்றி நிறைய சர்ச்சை பண்ணிட்டேன்னு சொல்ல வர அதனால அது அப்படி ஞானிகளுடைய இதையும் பு புத்தியும் மனசையும் அம்மாயை வந்து நிலகுலை செய்கிறதையும் கலங்க வைக்கிறது நாமும் மற்ற ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கும் ஆமாம் வேதம் படித்த வேதத்தியானம் பண்ண யஜ யாகங்கள் பண்ணக்கூடிய தீட்சிதர்கள்லாம் மற்ற சாதாரண ஜனங்களுக்கும் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் குருவாக இருக்கார்கள் ஆனால் அந்த சுயநலத்தை பிடிச்சதுனால் கலக்கம் அடைந்து ரொம்ப குழம்பி போயிட்டோமே அதனால் பெண்களாக இருந்து கூட ஸ்திரீகளாக இருந்து கூட லோகத்தினுடைய ஆச்சாரிய ஜெகத்குருவாக இருக்கணும் அவன் தான் ஜெகத்குரு எல்லாருக்கும் தலைவன் ஈஸ்வரன் குரு அப்படிப்பட்ட கண்ணண்டியவர்களுக்கு எப்படி ஆழ்ந்து போயிடுறியும் மரண கூட விட்டு போகாத அகம் ஆமாம் அப்படிங்கிற அந்த பாசத்தை இந்த பக்தி அறுத்து கொடுத்தேன் மரண காலத்தில் கூட அந்த அதுக்காக தான் சொல்லிருக்கார்கள் அவ்வளோ லேசில் போகுமா அப்போது மரண காலத்தில் கூட போகணும் இது அகங்கிறது சரீரம் இல்லை மமாங்கிறது சேர்ந்து யாரும் கிடையாது பரமாத்மா சேர்ந்துருந்த அகம் சொல்லப்பட்ட அந்த சைத்தன்யம் பரமாத்மாவினுடைய பிரதிபிம்பிம்பம் அந்த மரண காலத்தில் இந்த என்னுடையதுங்கிற அந்த பாசத்தை கட் பண்ணணும் ஆனால் இந்த பக்தி அறுத்து நமக்காக இல்லையே இப்படி இவர்களுக்கும் யஜ பத்னிகளுக்கு பிராமண தீகளுக்கு பிராமணர்களுக்கு உண்டான உப கிடையாது அவர்கள் குரு குலவாசம் அந்த தூய்மை இயற்கையாக ஸ்திரீகள் இருக்கக்கூடிய கண்டதுனால அவர்கள் எப்பொழுதுமே தூய்மையா அட்லீஸ்ட் சில காலத்துக்கு தூய்மை இல்லாம இருக்கார்கள் அதனால் தூய்மையும் இல்லை சந்தியா வந்தனும் அப்போ இவர்கள் எப்படியா இருக்கேன் இருந்தாலும் இருந்தாலும் அஜானத்தை முழுக்க குடிக்கக்கூடிய அளவு யோகியை கொண்டாடக்கூடிய கிருஷ்ணன் இடமான பக்தி இருக்கேன் அப்போ முன்னாலோஸ்காரங்களை கொண்ட நமக்கு இந்த பக்தி இவர்களுக்கு இவ்வளவு இருந்தும் இவ்வளவு இல்லாட்டால் அவர்கள்தித்திருந்தது நமக்கு இவ்வளோ சம்ஸ்காரங்கள் இருந்தோ நம்ம பக்தியில் தான் போது அதுதான் சொன்னால் பக்தி தேரணும் அப்போது அந்த சுயநலம் தன்னலத்தை பற்றி நினைக்காமல் இந் அதாவது கிரகத்த கர்மாக்கள்லேயே கிரகத்த சடங்குகளையே கிரகத்தை கர்மாக்கள்லேயே தன்னுடைய நிலையை மறந்திருந்த நமக்கு அதாவது கர்மாக்கள்லேயே அப்படியே மூழ்கியிருந்தார் அப்படி நமக்கு நல்லவர்களுடைய ஒரு சரண்யனாக இருக்கக்கூடிய பகவான் கோபாலன் அப்போ கோபாலன் வந்து கோபர்கள் மூலமாக சொல்லி ஆரம்பித்த அந்த வார்த்தையே நமக்கு ஞாபகப்படுத்தினானே இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஞாபகப்படுத்தினேன் அப்போ டக்குன்னு அந்த இது ஸ்ட்ரைக் ஆகிருக்கணும் அந்த வந்து பொறி தட்டியிருக்கணும் அல்லது ஒரு உடனே ஒரு சக்யூட்டை வந்து பட்டன்னு க்ளோஸ் ஆகிருக்கணும் அது ஆகாமல் போயிடுச்சு அப்போது பொறி தட்டலை அப்போது கோபுரம் மூலமாக நமக்கு சொல்லி அனுப்பிச்சானே அப்படி ஆகிடுச்சு அப்படி இருந்தாலும் இல்லைன்னா அடக்கி ஆள்க்கும் அடிமைகளான நம்மளால் மற்றவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கக்கூடிய சக்தி இருக்குது அடிமைகளாக நம்ம இருக்கும் நம்மால் அவருக்கு ஆக என்ன இருக்காமல் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிமைகளாக கண்ணனை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிமைகளாக இருக்கும் அப்படி அடிமைகளாக கூடிய நம்மால கண்ணனுக்காக வேண்டியது என்ன இருக்கும் கிட்டனு அவரும் ஆப்த காமன் பூர்ண காமன் எல்லா நிறைவேற்றவன் எல்லா கா க விருப்பங்களையும் அடைந்தவன் அவனுக்குன்னு ஒரு விருப்பம் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படி இருக்கட்டும் மோட்சம் போன்ற விருப்பங்களையும் கைவல்யம் அப்பவர்க்கம் மோட்சம் போன்ற விருப்பங்களையும் அவர் மற்றவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அப்படிப்பட்ட ஈஸ்வரன் அவருக்கு ஒரு அன்னம் யாச்சிப்பது ஒரு தமாஷை ஒரு உலகத்தினுடைய ஒரு நடவடிக்கை இது என்ன ஆச்சரியமாக இருக்குது நம்ம தான் தோற்று அப்படி நொண்டு கொண்டார்கள் மேலே நாற்பத்தாறுகளின் மேல்பார்ப்பும் கிருஷ்ணா